ீிாமூர் சுந்திரைப்பூத்தகம் முந்திரம் ீங்கிரே கி விய नाटकदीप प्रकरणं ஆறாவது ஷ்லோக்கம் ம கத்தியன மனோ ேஷ்யத் इदमो ये, इदमो ये गंधरू சூர அசாங்க தான் விதையாந்திரச்சியமி வேதாந்தத்தினுடைய பரம தாற்பயமான ஜீவன் பிரம்மனே அப்படிங்கிற உபதேசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறையை இந்த ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து உபதேசிக்க ஆரம்பிக்கிறார் அதாவது முதல்ல யாருக்கு நாங்கிற அபிமானம் இருக்கிறதோ அந்த இதை சொல்லுகிறார் அது அகம்ம சொல்ரிச்சயம் இருக்கிறவங்களுக்கு பிரமாத்தான்னு போடுறது உத்தமம் அது ஏன் போடுறாங்க அப்புறம் பார்ப்போம் வந்து மனசு அதில் கிரியை இருக்கு ஆ கர்த்தா அஸ்தி கரணம் அஸ்தி கிரியே ஸ்தஹா நான் ரெண்டு சொல்ற அந்த ஈக்வல் டு கர்த்தா சிதாபாசனை நீங்கள் கர்த்தான்னு போட்டுக்கணும் அல்லது பிரமாத்தான்னு பிராக்கெட்டில் போட்டுக்கலாம் மனச வந்து கரணம்னு போட்டுக்கணும் பிரிக்க முடியாது அதுக்குள்ள இருக்கிற சூக்மமான பிரிவை சொல்றாரு மனசு சாதனம் அப்புறம் அதுல இருக்கிற விற்த்திகள்னா ரெண்டு வகையான விற்பி கிரியைன்னு சொல்லியாச்சு அந்த கிரியை என்ன சொல்லுகிறார் கேட்டா சிதாபாசன் ஒண்ணு இருக்கு asti adu சிதாபாசி சிதாபாசன விற்பி இருக்கோ இல்லையோ அது தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த சிதாபாசனாகிய அகங்கிற வஸ்துவை குறிக்கிறது ஒரு விற்பி அந்த அகமைத்தபிமந்தாங்கிறது கர்த்தா அதை குறிக்கிற விற்பி கிரியா எப்ப ஏற்பட்ட கிரியா கர்த்தாவை குறிக்கிற செயல் அந்த கரணத்துல அது அந்த செயல் இருக்கு அது கிரமமாவே வருது வருகிறது முதல்ல அகம்ங்கிறது ஏற்பட்ட பிறகுதான் நான் பார்க்கிறேன் நான் கேட்கிறேன் நான் உகருகிறேன் நான் சுவைக்கிறேன் நான் சிந்திக்கிறேன் இது வராமல் எதுவும் பண்ண முடியாது நான்ங்கிறதுக்கு அப்புறம்தான் நீங்கள் பார்க்கிறேன்னு சொன்னாலும் பார்க்குறேன் நான் நான் அதை பார்க்குறேன் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் ஆக நான் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பேச முடியாது அகங்கிறது இல்லை அகம் விற்பி வராமல் இதம் விருத்தி வரவே வர ஆக அகம் விர்திக்கு பிறகுதான் இதம் விற்பி செயல்புரிகிறது அஹம் அகம் விற்தி கிரியா பிரதம கிரியா இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது எல்லாம் ஒரே நேரத்தில் அட்ட டைம்ல நடந்து கொண்டிருக்கு ஆனாலும் நமக்கு விசாரத்துக்காக பிரிக்கிறார் யுகபத்து ஒரே நேரத்தில் அத்தனையும் நடக்கிறது ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சூக்ஷ்மமானது பிரதம கஷணம் தித்திய கட்சணம் மாதிரி சாஸ்திரங்கள்ல அதனால முகத்தில் அந்தர்முகா வத்தி அப்புறம் பகிர்முகா விரத்தி அப்புறம் சொன்னார் இதமித்தியேஷா பகிர்முகா விற்தி இதம் பாஹ்யம் வஸ்து உள்ளிக்கே பாஹ்ய வஸ்துக்களை அது சொல்லும் அப்படின்னு இது ஏழாம் சொல்லப்பட்டது வெறும் மாத்திரம் இருக்கிறது இல்லை அது கரணங்களோட சேர்ந்துதான் சதாத்மதா சித்ர மகாதீபிரபாஸ்வரம் அது வந்து இந்த விற்பி வெளியில போகிறது இந்த குடத்துக்குள்ள விளக்கு வச்சிருக்கோம் ஓட்டை போட்டிருக்கோம் அந்த குடத்துக்குள்ள இருக்கிற அந்த விளக்கோட வெளிச்சம் அந்த குடத்தினுடைய ஓட்டைகள் வெளியாக வெளியில் வந்து வெளியில் இருக்கிற பொருளை எப்படி வியாபிக்கிறதோ ஒளிர்விக்கிறதோ அப்படி இதை ஒரு குடமாக நினச்சோங்க பாவனை இந்த கண்ணு காது மூக்கு இதெல்லாம் இருக்கே ஓட்டை என்ன பண்ணுகிறது இந்த மனசு அந்தகரணத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதிபிம்ப செய்தன் பிம்பச்சைதன்யம் ப்ளஸ் பிரதிபிம்பியம் எல்லாம் சேர்ந்து என்னாகிறதுனா இது வழியில் எப்படி இந்த விருத் அந்த இது வந்து இந்த பிரகாசம் வந்து சைத்தன்யம் வந்து என்ன பண்ணுகிறதான்னா இந்திரியங்கள் வழியா போய் ஆப்ஜெக்ட் எல்லாம் பொருள்களை எல்லாம் வியாபிக்கிறது அப்போதான் நான் சொல்றேன் நான் கங்கைய பார்க்கறேன் அப்புறம் நான் சுவாமியை பார்க்குறேன் அவங்களை பார்க்கறேன் இப்படிலாம் சொல்கிறோம் ஸோ ஒவ்வொரு சமயம் என்ன ஆயிருதுன்னா அந்த குடத்துக்குள்ள இருக்கிற விளக்கு உதாரணத்தை வைத்துக்கொண்டு புரிஞ்சுக்கணும் உள்ள சைத்தன்யம் இருக்கு யந்தான் இந்தியங்கள் வாயிலாக அப்பதான் நம்ம என்ன சொல்றோம் ஜானாமி ஜானமீதி தமேவாந்தம் அனுபாத்தியே தமஸ்தம் ஜகத்து பாந்தம் தமேவ சமஸ்தம் ஜகத்து அனுபாதி அது பிரகாசிக்க தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் அந்த வஸ்து பிரகாசித்து கொண்டிருக்கிறது அதுலருந்து எறவல் வாங்கி கொண்டு இதெல்லாம் பிரகாசப்படுத்து எரவல் வாங்குறது மாத்திரம் இல்லை யாருகிட்ட இருந்து இரவல் வாங்குறோங்கிறது மறுச்சு விடுறது நிறைய சொல்ல ஆரம்பிச்சா வர்ணிக்க ஆரம்பிச்சா டாபிக் மாறிடும் இரவல் வாங்கிக்கிட்டு எதெல்லாம் மனசு மனசு இரவல் வாங்கியிருக்கு சைதன்யத்தை அப்புறம் வந்து இந்திரியங்களும் இரவல் வாங்கி தான் பண்றது ஆனால் என்னமோ அதுக்கே என்னமோ இருக்கிற மாதிரி காட்டுகிறது ஏதத் சமஸ்தம் தெரியுது உண்மையிலேயே என்ன நடக்கிறது இந்த சைத்தன்யம் இந்திரியங்கள் வழியாக போய் விஷயாவ சின்ன சைதன்யத்தை பிரகாசப்படுத்துறதுன்னு இன்னும் ஆழமா சொல்லும் ஆக அந்த அவ சின்ன சைதன்யம் விஷயாவ சின்ன சைதன்யம் சொல்லப்போனா ரெண்டும் உபாதி தான் விஷயமும் அந்தக்கரணம் உடம்பு எல்லாமே விஷயம் உபாதிகள் ஆனால் இந்த உபாதியையும் இந்த அறிகின்ற உபாதியையும் அறியப்படுகின்ற உபாதியையும் ஆதாரமாக இருந்து கொண்டு உண்மையிலேயே பிரகாசப்படுத்துறது எதுன்னு கேட்டா சைதன்யம் இவர் கடைசியா சொன்னார் இந்த கண்கள் காதுகள் மூக்குகள் கருவிகளை வைத்துக் கொண்டு விஷயங்களை எல்லாம் பிரிச்சு இந்த மனம் அறிகிறது ஆஹ்ந்திரிப்போ விஷேஷா சூர் கதையே தாண்டிய பஞ்சம் பஞ்சம் விதையாண்டிரி பஞ்ச கிரிய சம்ஸ்கிருத்துக்கு தான் சொல்றேன் ஆனா கிரானாதீந்திரிய பஞ்சகம் தான் அசாங்கரியன தான் வித்யார் கலக்காம பிரிச்சு அழகா அது கொடுக்கறது மனசு அதனாலதான் நமக்கு வந்து சௌகரியமா அதெல்லாம் வேற்றுமைகளை எல்லாம் பார்க்கிறோம் வேற்றுமைகளை எல்லாம் நாம புரிஞ்சுக்கிறோம் சாப்பிடற போது உப்பு கூட இருக்கு புளி அதிகமா இருக்கு எல்லாம் எப்படி சொல்றோம் இதெல்லாம் இது வந்து காதா சொல்லிக் கொடுக்குறது காதோ முக்கோ சொல்கிறது காதா காதோ முக்கோ மற்ற இந்திரியன்னு சொல்கிறது இல்லை நாக்கும் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லைன்னா அதுக்குள்ளே இருக்கிற சூக்ஷமான விஷயங்கள் இப்போ ஒன்பதாம் ஸ்லோ படிக்கல இல்லையா அது நேற்றுக்கு படித்தாச்சு கர்த்தாரம் சக்ரியாம் தத்வத் விஷயானபி இப்பதான் சுத்த சைதன்யம் சாட்சியை அறிமுகப்படுத்தினர் முதல்ல எப்படி அறிமுகப்படுத்தினார்னா சிதாபாசனை அறிமுகப்படுத்தினார் அப்புறம் வந்து அந்த அறிமுகப்படுத்தினார் அந்த இருக்கிற கிரியைய அறிமுகப்படுத்தினார் பிறகு இந்திரியங்களை அறிமுகப்படுத்தினார் இந்திரியங்கள் வாயிலாக விஷயங்கள் அறியப்படுகிறது சொன்னார் கீதையில மூணாவது அத்தியாயம் ஸ்லோகத்திலிருக்கீங்க மூணாவது ஒரு ஸ்லோகம் இருக்கு இந்திரியாணி பராணியாகு இந்திரியே பரம் மனஹ மனசஸ்து பராபுத்தி பரதஸ்து சஹா அதே வேற வடிவத்துல போட்டிருக்காரு அவ்வளவுதான் கடைசியில இருக்குது இந்திரியங்களை காட்டிலும் இந்தியங்களை காட்டிலும் உயர்ந்தது மனம் இந்திரியாணி பராணி ஆகும் விஷயங்களை காட்டிலும் ஆப்ஜெக்ட காட்டிலும் ியங்கள் உது சூமானது உயர்ந்தது இந்திரியங்களை காட்டிலும் மனதை காட்டிலும் புத்தி உயர்ந்தது புத்தியை பிரகாசப்படுத்துகிற ஆத்மா அதற்கும் மேலானது கடோபுருஷத்தினையும் சொல்லியிருக்கு இந்தியா அர்த்தேபிய பரம் மன மனசு புத்தே அங்கிருந்து நேர ஐக்கியத்துக்கு போயிடும் புத்தேர் ஆத்மா மகான் பரத் வஷ்டியிலேருந்து சமஷ்டிக்கு போயிடும் இண்டிவிஜுவாலிட்டியிலிருந்து இண்டிவிஜுவல்லிருந்து டோட்டலுக்கு போய்டும் மன மகத பரம் அவ்வியம் அவ்வக்தம்னா மாயா மகத்துக்கு போய் மகத்திலிருந்து அவ்வக்தத்துக்கு போய் அவ்வியாத்து கன்னியமா ஒண்ணுமில்லை அப்படி கட்டோபனிஷத் மந்திரமும் இதேதான் சொல்றது என்ன புரிஞ்சுக்கணும்னா இவர் வந்து மேல இருந்து கீழையும் கீழருந்து உள்ளே கொண்டு போறார் முதல்ல இங்கிருந்து இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லி அப்புறம் இங்கிருந்து திரும்ப உள்ள கொண்டு போறது அதுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல வந்து என்ன சொல்லுவோம்னா இப்ப புரியறதுக்காக சொல்றாங்க இது அத்தியாரோப அபவாதம்னு ஒரு நியாயம் இருக்கு அதாவது உண்மையை உணர்த்துறதுக்கு அது உபதேச முறை ஒன்று இருக்கு அதுக்கு பேர் அத்தியாரோப அபவாத பிரக்ரியா சொல்லுவார்கள் நியாயம்னு சொல்லுவார்கள் இப்ப வந்து மைக்குக்கும் எடை எனக்கும் இடையில வெளிச்சம் இருக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அந்த இங்கே இடையில இருக்கிற வெளிச்சத்தை பார்க்குறோமா பார்க்கற எல்லா பக்கமும் இடையில வெளிச்சம் இருக்கு ஆனால் நம்ம பார்க்கறது வந்து உண்மையிலேயே வெளிச்சத்தை நேராக பார்க்க முடியாது வெளிச்சத்தை ஒரு பொருள் பொருளில் பட்டு தான் பார்க்க முடியும் அதனால் நம்ம பார்க்குற லை பொருள் எல்லாமே ரிஃப்ளெக்டட் லைட்டில் தான் பார்த்துட்டுருவோம் அதில் வியாபிக்கிறது இந்த வெளிச்சம் இங்கே இந்த அரை முழுக்க வியாபிச்சிருந்தாலும் கூட இனிமேல் தான் வரப்போகிறது இந்த அரை முழுக்க வியாபிச்சிருந்தாலும் கூட தனித்தனியாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையில் இருக்கிறத வந்து நாம் இருக்குது கண்ணால் பார்க்கல சம்ஸ்கிருதத்தில் அது பேர் சாட்சி பிரத்யம்னு அதனால் அது கண்ணால் பார்க்கலை ஆனால் அது இருக்குங்கிறத நம்ம மறுப்போமா மறுக்க மாட்டோம் ஏன்னா அங்கே போனோம்னா தெரிஞ்சு போய்டும் அது மாதிரி இது அதுக்கு ஒரு முறை இருக்குது இப்போது இங்க வெளிச்சம் இருக்குங்கிறத காட்டுறதுக்கு என்ன பண்றது முதல்ல கையை நீட்டுறது கையை காட்டுறது இந்த கையை காட்டும்போது இந்த கை என்ன தெரியறதுன்னா கை தெரிகிறதுன்னு சொல்லுவோம் இதை இருட்டில் காட்டினா தெரியுமா தெரியாது இப்போ ரெண்டு பொருள் இருக்கு கையும் இருக்கு வெளிச்சமும் இருக்கு முதல்ல கை இருக்கான்னு கேட்போம் கை இருக்குன்னு சொல்லுவோம் கை மாத்திரம் இல்லப்பா வெளிச்சமும் சேர்ந்துதான் இருக்கு அப்ப எத்தனை இருக்கு ரெண்டு வஸ்து இருக்கு கையம் இருக்கு வெளிச்சமும் இருக்கு புரிஞ்சுதா வெளிச்சம்னு கேட்போம் வெளிச்சம் புரிஞ்சு எடுத்து இல்லையான்னா புரிஞ்சுதுன்னு சொன்னதுக்கு பிறகு கையை எடுத்துருவோம் கையை எடுத்ததுக்கு பிறகு அங்க வெளிச்சம் இருக்குங்கிறத நீ ஒத்துப்பியா மாட்டியான் இதுக்கு ஸ்பெஷலா அனுபவம் வேணுமா என்ன புரிஞ்சுக்கிறது அது இதுக்கு கையை நீட்டுறதுக்கு பேர் அத்தியாரோபம் அப்புறம் வந்து அந்த வெளிச்சத்தை சொல்றது உபதேசம் அப்பவா கையை எடுக்கிறது அப்பவாதம் அத்தியாரோபா உபதேசிரதர்சனம் அத்தியாரோபா பிரகாச பிரகாச உபதேசத்தை உபதேசம் பண்றோம் அப்புறம் ஹஸ்தத்தை என்ன பண்ணுறோம்னா நீக்கத்தை கையை வந்து நீக்கிடுறோம் அப்படி நீக்கின உடனே அங்கே வெளிச்சம் இருக்குங்கிறது புரியுது அது மாதிரி இந்த உடம்பு மனசு புத்தியெல்லாம் சொல்லிட்டு இது மாத்திரம் இல்லைப்பா சைதன்யந்தான் இத்தனையும் பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மனசு இப்போலாம் பேசிகிட்டு இருக்கோமே அகமித்யாபிமந்தா தசிய சாதனம் மனஹா தசிய தஸ்ய கிரியே எல்லாம் சொல்லி அப்புறம் வந்து இதமோயே விசேஷாக கிராணாதீந்திரிய பஞ்சகம் எல்லாம் சொல்லி கடைசியில விஷயம் புரியறதோ இல்லையா அதுதான்ப்பா எல்லாத்தையும் வியாபிக்கிறதுன்னு புரியறது இல்லைன்னா அப்புறம் இதை நீக்கிட்டாலும் அது இருக்கு அதனால நீங்க வந்து இதெல்லாம் நான் நினைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவோம் கடைசியில்தான் ஏன்னா இதோட சேர்த்து கொண்டா நமக்கு நிறைய குறை புலம்புறது நிக்காது புலம்பே இருக்கார்த்தாலும் புலம்பா நந்தா எல்லாம் புலம்பா நந்தா ஒரே கவலை சில பேர் பார்த்தா நமக்கு வந்து இல்லாத துக்கமெல்லாம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு புலம்பி புலம்பி புலம்பி எப்படியா போதும் தெரியும் அழுமூஞ்சி அழுமூஞ்சி ஆனந்தான்னு கூட வச்சு சும்மா இதுக்காக சொல்றேன் இப்படி எப்ப பதில் இதோட சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதுனால என்னாகும்னா இதில் இருக்கிற நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரிய தான் செய்யும் பிரகாச பிரவத்தி மோகமேவிரவத்தானி நிவத்தானி காங்கி நானியம் குணேபிய கர்த்தாரம் எதா திர்ட்டா நசிய பரம் வேத்தி 14 கிருஷ்ணர் சொல்ற என்ன வேணாலும் வந்துட்டு போட்டு ரிஷிகேசத்துல காலம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அமைதியா இருக்கும் அப்புறம் எட்டரை மணி ஒன்பது மணிக்கு பிசாச்சி எந்திரிக்கும் இப்போ ரொம்ப சாத்திகமாக இருக்கா காலம்பரம் எழுந்துட்டோமா அதுவும் கங்கை கரையில் இருக்கும் நமக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டான் கொஞ்சம் நேரத்துக்கு குதிக்கும் அப்பப்போ ஃபோன் கிட்ட போகிற ஒரு வருது ஆனால் அங்கே போகும்போது அந்த எஸ்டிடி பூத்தை தாண்டற போது ஒரு பண்ணி விடலாமா அப்படின்னு தோணும் அப்போ அந்த விற்பி வராருமே அப்போ அந்த இது வரும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னென்ன போகிறோம் கிளாஸ்லேயே தூங்கி விடலான்னு பிரகாஷா பிரவிறி மோகஹா இது அந்த கரணத்தினுடைய ஃப்ளக்சுவேஷன் இது வந்து எப்ப பார்த்தா சஞ்சலம் வந்துட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும் அமைதியா எப்பவுமே இருக்காது இருக்கக்கூடாது அதோட தர்மம் அது மனசோட தர்மம் என்னன்னு கேட்டா அது எப்பவும் அமைதியாக இருந்தால் மனசு இல்லை சத்வம் ரஜஸ்ட அபிபூ ரஜஸ்தமஸ்டபிபூய சத்வம் பவதி பாரத பதினாலாவது அத்தியாயம் கிருஷ்ணர் சொல்ற சில சமயம் எந்திரிக்கும் அது நல்லா மூடி வச்சிருக்கும் ரொம்ப என்னமா தெள்ள தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும் தெள்ள தெளிவா இருக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லுவோம் நீங்க சொல்லுங்க நல்லா புரியுது தெள்ள தெளிவா இருக்கிறோம் புரிகிறது அப்ப வந்து இது தெரியுது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சா என்னாகும் என்ன ஆகும் கேட்டா சத்துவத்தையும் தமசையும் மூடி ரஜஸ்துதா அங்க போகணும் இப்படி போகணும் பட் பட்ல எடுத்து பட பட பட போகணும் அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா போறும் எல்லாம் வாங்கின ஷாப்பிங் எல்லாம் போறோம் எல்லாம் ருத்ராஷமெல்லாம் உள்ளவை தூக்கமாக தூங்கணும் இது வந்து இதெல்லாம் இதோட அப்புறம் வந்து எல்லோரும் நம்ம என்ன சொல்லுவோம் அது வந்து மன அமைதியே வரமாட்டேங்குதே சுவாமி அது வந்து வந்து போயின்னு இருக்கிற சமாச்சாரம் ஆனால் நம்ம அதுக்காக பிரயத்தனம் பண்ணாமல் இருக்கக்கூடாது நம்ம முயற்சி பண்ணணும் சத்துவ குணத்தை விருத்தி பண்ணணும் ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா இதோட உன்ன சேர்த்து வச்சின்னு இருக்கிற வரைக்கும் உனக்கு நிறைவுங்கிறது ஏற்படாது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த மனசுல நான் ஆரம்பிக்கிற போது மனசாந்தான் சும்மா சொல்லி வச்சேன் மனமாவது சாந்தி ஆகுது மனசுல சாந்தி தேவையில்லைன்னு புரிஞ்சுட்டா தான் மனசுல சாந்தி உங்களுக்கு இன்னொரு மாதிரி இருக்கு உபதேசமே நானே அமைதியாக இருக்கிற போது போய் மனசுல எதிர்பார்க்கறது எவ்வளவு இது அதனால கிருஷ்ணர் சொன்னார் நிர்மமோ நிரகங்காரா சகா சாந்தி மதி அதனால் அந்த மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் அப்படின்னா தான் நிம்மதியாக இருக்க முடியும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னு சொல்கிறேன் எதுக்கு இது சொல்கிறோம்னு சொன்னால் இந்திரியாணி பராணி அதெல்லாம் பேசணும் நம்ம அதனால இதெல்லாத்துக்கும் ஆதாரம் அந்த வெளிச்சம் அத்தியாரோப அபவாதமெல்லாம் சொன்னேன் விஷயம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இதை போய் நாம் இதில் இருக்கிற அந்த தனித்தன்மை வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு தனித்தன்மை இருக்குது நான் வந்து இப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் முழித்த உடனே அந்த தனித்தன்மை வந்து விடுது அந்த தனித்தன்மையை வந்து ஒரு கருவியாக கையாண்டா பரவாயில்ல அது மயமாக ஆயிடுறோம் ஏதோ விவகாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் பரவாயில்லை அதன் மயமா ஆகிற போதுதான் என்ன ஆதுன்னா சுகதுக்கத்துலாம் ஆட்படு சுகதுக்கத்துக்கு உட்படுகிறோம் ஆட்படுகிறோம் அது மாதிரி ஆயிடுறோம் இந்த கடைசி ஸ்லோகத்தை பார்த்ததாவது கடைசி நம்ம படிச்சதுல கடைசி ஸ்லோகம் ஒன்பதாவது ஸ்லோகம் இது என்ன சொல்லுகிறதுனா கர்த்தாவையையும் கிரியையையும் விஷயங்களையும் ஒரே நேரத்தில் எது பிரகாசப்படுத்துகிறதோ இப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறது அதெல்லாம் ஆர்டராக தான் பிரகாசப்படுத்துறது ஒன் பை ஒன்னாக பிரகாசப்படுத்துறது அதில் ஒரு சுக்ஷமான வித்தியாசம் அதாவது கிரியா அந்தமுகவருத்தி பகிர்முகவத்தி இதெல்லாம் இருக்கு அதில் எல்லாம் ஒரு முறை இருக்குது ஆனால் அத்தனையும் ஒரே நேரத்தில் சம காலத்தில் பூர்ணமாக பிரகாசப்படுத்துவது எதுன்னு கேட்டால் சாட்சிங்கிறார் அதனால் பால்யாதி ஜாகிரதாதிஷு தர்வாசு அவஸ்தாஸ்வபி வியாவசு இருக்குது வியாவது அர்த்தம் இது வேற அர்த்தம் வியாவத்தாஸ்வனுமான அகமிதி அந்த சதா நிறுத்தி படித்தா கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கு இல்லையா எனக்கு சுவீகோ யார் நிணாமூர்த்தி யோ முயிரா முதிரைய பிரகட்டீகத்மானம் என்னது சின்முத்ரைக்குதான் இன்னொரு பேரு பத்ரமுத்ரா முத்ரையா பத்ரயான்னு சொல்லப்படாது சில பேர் சொல்றத கேட்டா எனக்கு அப்படியே எங்கயோ அப்படியே கழுத்த புழிகிறவருக்கு சொல்ல மாட்டாங்கல் இருக்கேன் இதுதான் பரமாத்மா இந்த ஆள்காட்டி விரல் இருக்க எப்ப பார்த்தாலும் இதை விட்டு பிரிஞ்சு போய் இதோட சேர்ந்து அப்படிங்கிற அகமிதி சதா அதை பிடிச்சு இழுத்து இதுல சேர்த்தா பூரணமாக முழுமையடைய அது வரைக்கும் என்ன தப்போட்டாலும் ரொம்பாது சொல்லுங்க எரியா வச்சு கட்டலாமே கேட்க முடியாது கடைசியில ரொம்ப நேரம் உபதேசம் பண்ணி திருஷ்டாந்தத்துல தோஷம் பார்த்துட்டு இருக்கோம் முத்ரையா பத்ரயா தஸ்மை ஸ்ரீ குரு மூர்த்தையே நமதம் சொல்றோம் ரொம்ப அழகான ஸ்லோகம் என்ன வியாவிரத்த விஷயங்கள்லாம் வந்து போய் கொண்டே இருக்கு பார்த்தேன் நினைச்சேன் இப்படியே இருக்கு ஆனா இது மாத்திரம் என்னன்னா ஒருத்த மாத்திரம் அதுல வந்து மாறாதவன் ஒருத்தர் இருக்கான் மாறுகின்ற விஷயங்களை அனுபவிக்கின்றவன் மாறாத ஒருவன் இருக்கின்றான் அதுதான் கத்தவையும் கிரியைப்போலவே விறத்தையும் அேஷ விஷய சாட்சி சித்வபுன உடலானவன் உடல் அது ஒரு உடல் இல்லை அரிவே உடலானவன் அவனுக்கு பேருந்து அதுக்கப்புறம் யார் இருக்கா சிதாபாசம் ஆக பிம்ப சைதன்யம் சிதாபாசம் சிதாபாசனை சொல்கிற போதே அந்தக்கரணமும் இருக்குது இப்போ நீங்கள் போட்டுக்கணும் சாட்சி அந்தக்கரண சிதாபாசன் வேண்டாம் நம்ம இந்த ஆட்ல எனக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு சௌரியத்துக்காக எனக்கும் உபதேசம் பண்ணுறதுக்கு சௌரியத்துக்காக சொல்கிறேன் சாட்சி சிதாபாசன் அந்த கரணம் அதாவது மனசு அதில் இருக்கிற செயல்கள் இந்திரியங்கள் விஷயங்கள் இப்படி வேணா பாரு விஷயங்கள் இந்திரியங்கள் கிரியைகள் அந்த விற்த்தி ஆனால் அவர் பாஷையில் சொல்லிகிட்டே இருக்கணும் அது பகிர்முகா விர்தி அப்புறம் வந்து சிதாபாசன் அவர் பாஷையில் சொன்ன சாட்சி கர்த்தா கரணம் கிரியா இந்திரியாணி விஷயாக விஷயாக அவ்வளவுதான் இப்போ என்ன சொல்கிறாரு இந்த ஆர்டரில் இவர் சொல்லின்னு இந்த சாட்சி மாத்திரம் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால் ஒரே நேரத்தில் அத்தனையும் பிரகாசப்படுத்துறோம் வந்து நம்ம இப்போ நீங்கள் எப்படி சொன்னால் புரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு இருட்டு ரூமில் கண்ணாடியை வந்து நாம் காட்டுறோம் வெளிச்சத்தில் இருந்துட்டு சூரியனுடைய பிரதிபிமை அதில் தெரிகிறது இருட்டு அறையில் இருக்கிற பொருள்களை எல்லாம் ஒளிர்விக்கிறது வெளிச்சம் போய் ஒளிர்விக்கிறது இந்த கண்ணாடியில் தெரிகிற சூரியன் இதை ஒளிர்விக்கிறதா நேரம் முக்கியமான சூரியன் இதை ஒளிர்விக்கிறதான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க முக்கியமான சூரியன் இதன் வாயிலாக இதை ஒளிர்விக்கிறது சொல்ல போனால் இதை மறைச்சு வச்சிருக்குமா இதை மறைச்சு கட்டடத்தை மறைச்சு வச்சிருக்கிறதுனால நேரடியாக ஒளிர்விக்காதது போல தோன்றுகிறது ஆனால் உண்மையிலேயே விளங்கும்படி செய்கிறது இந்த விளங்கும்படினா உடனே ஒரு பாட்டு ஞாபகம் திருவந்திரத்தில் விளக்கினுக்குள்ளே விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்கட்கு கடல் மேவலுமாமே ஒரு பாட்டு இருக்குள்ளே விளக்கினை ஏற்றி சொல்ல போனா எவ்வளவு விளக்கினுக்குள்ளேனா மனசுதானே எல்லாத்தையும் விளக்கிக் கொண்டிருக்கு அதுல வந்து இந்த ஞானம்ங்கிற விளக்கை அகம் பிரம்மாஸ்மிங்குற ஞானம் விளக்கை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி ஏற்றினா மாத்திரம் போகிறாரு அது எரிஞ்சுகிட்டே இருக்கணும் அது வந்து சரி ரிஷிகேசத்துக்கு போனோம் படித்தோம் அப்புறம் வீட்டில் போய் பூஜை ரூமில் சந்தன போட்டு மூங்கை வச்சு வச்சு கீழே வச்சு சரஸ்வதி பூஜை இன்றைக்கி அப்பப்போ பண்ணிவிட்டு வந்து அடிக்கடி படிக்கணும் ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி கண்ணை மூடி நினைச்சுட்டுருக்கணும் சொன்ன அர்த்தத்தை எல்லாம் நினைக்கணும் வகுப்பில் கால் பகுதான் புரியுமா அதுவே புரியலன்னு சொன்னால் அது வேறு விஷயம் இருந்தாலும் கூட வகுப்புல கால் பகுதி தான் புரியுமா எவ்வளவுதான் தெள்ளத்தளிவா குருநாதர் விளக்கம் சொன்னாலும் கூட நமக்கு வந்து புரியறது கால் பகுதி தான் புரியுமா அப்புறம் நம்ம யோசிச்சு நம்ம வந்து பழைய பண்ணி நம்ம கதையை ஆரம்பிச்சு விடக்கூடாது நம்ம அதையே யோசிச்சு கொண்டே இருக்கணும் ஆசைப்படுற மாதிரி அதை யோசிச்சு கொண்டே இருக்கணும் அப்புறம் வந்து நம்ம மத்தவங்க படிச்சவங்கன்னா நான் எனக்கு இப்படி தோணுது அப்படி தோணுது எவர் சொல்லி இருக்கார் வள்ளுவர் சொல்லியிருக்கார் அங்கே சொல்லியிருக்கு இங்கே சொல்லி கொட்டேஷன்லாம் இருக்கு இல்லையா அந்தந்த கருத்தை எல்லாம் சிந்திக்கிறது அப்புறம் நாம் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தா முழுசா புரியுமா நாம் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்காது வரைக்கும் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குற போது தான் நமக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னே தெரியும் அது வரைக்கும் நமக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னே தெரியாது சிரசமே அதை சொல்லிக்க மாட்டோம் சொல்லிக்க மாட்டோம் ஆனாலும் நமக்கு எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்குங்கிறது பாடம் சொல்றவோதான் தெரியும் ஓஹோ இதுல இன்னும் நமக்கு நமக்கே சந்தேகம் இருக்குன்னா சொல்லி கொடுத்தா அதோட விசேஷம் அனுகிரகம் என்னன்னா புரிஞ்சிடும் இத்தனை இருக்கும் ஆச்சாரியார் பாத மாதத்தே பாதம் சிஷ்யஸ்வ மேதையா பாதம் ச பிராரிப்யா பாதம் காலக்கிரமேணு சொன்ன மாதிரி விளக்கினுக்குள்ளே தூண்டி அந்த விளக்கத்தை அந்த விற்பி ஞானத்தை முதல்ல விளக்குங்கிறது அந்த கரணம் விளக்கினுக்குள்ளே விளக்கினை ஏற்றினுக்குள்ளே விளக்கினை தூண்டி அதை விடாம மனநிதி பண்ணி விளக்கில் விளக்கை ஏற்ற இவ்வாறு செய்து தங்களுடைய உள்ளத்திலே ஞானத்தை கொள்கின்றவர்களுக்கு உதி பெறுவது ஏற்படும் அப்படின்னு நம்ம அர்த்தம் என்ன அர்த்தமோ தெரியாது கழல் மேவலுமே விளக்குடையான் கழல் என்ன தெரியுமோ ஞானம்தான் அது நிலைச்சு நிற்கும் சொல்லணும் இங்க வந்து ஏக எத்தனையோரையே ஒரே நேரத்துல பிரகாசப்படுத்துகிறது அப்படி சொல்லிட்டே போனால் அப்புறம் முடிவே கிடையாது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அறிகிறேன் அறிகிறேன் என்பதை அறிகிறேன் அறிகிறேன்கிறதுக்கு பேர் முதல்ல சொல்கிறோம் இல்லையா அறிகிறேனுங்கிறது அது வந்து விற்த்தி ஜானம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் விற்பிஜானம்னு பேர் அந்த விற்பிஜானத்தை அறிகிறது எதுவோ அதுக்கு பேர் ஸ்வரூப ஜானம்னு பேர் இந்த ஸ்வரூப ஜானத்தைத்தான் நாம் பிரம்மம்னு சொல்கிறோம் ஸ்வரூப ஜ்யானத்தை தான் பிரம்மம்னு சொல்றோம் இந்த ஸ்வரூப ஜானத்தைத்தான் சுத்த சைத்தன்யம்னு சொல்றோம் தமிழில் தூய உணர்வுன்னு சொல்றோம் அறிவை அறியும் அறிவு அறிவை அறியும் அறிவு அதனாலதான் இவர் குறியை குறியாது குறித்தறியும் நிறையனு ஒரு பாட்டு இருக்கு கந்தர் அனுபவத்தில அவர் கடைசியில் முடிக்கிறபோது சொல்வார் அறிவற்று அறியாமையும் அற்றதுவே அது அறிவையும் உடையதல்ல அறியாமையும் உடையதல்ல அறிவையும் அறியாமையையும் எது அறிகிறதோ அது அறிவு அறியாமையை கடந்தது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் எனக்கு இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரியாதுங்கிறோம் தெரியும் தெரியாதுங்கிறது யாருக்கு தெரியுமோ அந்த வஸ்துவைத்தான் சாட்சின்னு சொல்கிறோம் எனக்கு என் மனசில் எனக்கு என்னெல்லாம் அறிவு இருக்குதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு என்னெல்லாம் அறியாமை இருக்குங்கிறதும் தெரியும் அப்படின்னு யாருக்கு தெரியறதோ அந்த வஸ்துவை நம்ம என்ன சொல்கிறோம் சாஸ்திரத்தில் அதைத்தான் சாட்சின்னு சொல்கிறோம் சைத்தன்யம்னு சொல்கிறோம் அது இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா உங்களுக்கு அது பிரத்யட்சமாக தெரியறதா இல்லை அது பரோட்சமாக வரப்போறதா உங்களுக்கு பரோட்சமாக வரப்போறதுன்னு சொன்னால் பிரத்யட்சமாக வரப்போறதுன்னு சொன்னால் எவ்வளோ நான் வரப்போறதுன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம் பாடும் அதனாலதான் இந்த ஞானம் இப்பவே சொல்லி கொடுக்குற போதே புரியறதில்லை அதனால இதுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸே வேண்டாம் நீங்கள் ஒரே உங்களுக்கு என்ன இது வேணும்னா முந்தியெல்லாம் நிறைய சஞ்சலம் இருந்தது சுவாமிஜி இதை நினச்சிட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் சஞ்சலங்கள்லாம் நிறைய குறைஞ்சு போச்சு ஞானம் கூடலை ஞானம் கூடாது ப்ராளம் வந்து இதை படித்த போது கூட ப்ராப்ளம் ஒன்றும் போன மாதிரி தெரியல இன்னும் சொல்ற போது புரியிற மாதிரி இருக்கு ஏதோ தப்பி தவறி கொஞ்சம் புத்தி வேலை செய்யறதுனால அதனால வந்து கொஞ்சம் புரிஞ்சு கொடுத்து ஆனால் இப்போ தான் சுவாமி ஞானம் பிரகாசிக்கிறது அப்படின்னு அதெல்லாம் கிடையாது வந்து இந்த வந்து சூரியனை மேகம் மறைச்சிருக்கு அப்புறம் வந்து மேகம் விலக இப்போ சூரியன் நல்லா பிரகாசிக்கிறதுன்னு சொல்லுவோமா சூரியன் எப்போவுமே நல்லா தான் பிரகாசிச்சுருக்கு நீங்கள் வந்து மேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குது அரை ஒரையாக விலகு அப்போ அப்புறம் என்னென்னா சூரியன் வந்து நீங்கள் நீங்கள் மேகம் மறைச்சிருக்கிற போதும் நல்லா தான் பிரகாசிச்சுது மேகம் நீங்கிற போதும் ஒரே மாதிரி தான் பிரகாசிக்கிறது அதை தடை பண்ணினது மேகந்தான் அவ்வளவுதான் மேகாபாயே அம்சுமானி அதனால இது இது புரியாம நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம வந்து சுவாமி முந்தைய காட்டிலும் இப்ப ரொம்ப கிளியரா புரியறதுன்னா கிளியரா புரியது முதல்ல சொன்னதுதான் அது அது வந்து அது சில சமயம் அது புரிஞ்சா கூட என்ன சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ரொம்ப வருஷமா இதுல பழகிருக்கோமா அதை என்னமோ அடையணும் இதை அடையணும் இதை அடையணும் அப்படியாக்கும் இப்படி ஆகும்னு ஆசையை ஒரு ஜென்மாவா ரெண்டு ஜென்மாவா என்னெல்லாமோ பண்ணணும்னு சொல்லி ஆசையை வளர்த்து வச்சுட்டு அது குறையறதுக்கு நாளாகும் இந்த ஞானம் மனசில் இருந்தாலும் அது குறையறதுக்கு நாளாக எது இந்த சஞ்சலம் குறையறதுக்கு அவகாசம் எடுக்கிறது ஆனால் நம்ம என்ன நினச்சுக்கிறோம் ஞானம் விரத்தியாக இருந்ததுன்னு நினச்சிக்கிறோம் கிடையாது ஞானத்தில் வந்து விரத்தியோ க்ஷயமோ கிடையாது அதில் வளர்ச்சியோ தேய்வோ கூடுதலோ குறைதலோ ஒன்றும் கிடையாது ஒரு விஷயத்தை ஒருத்தர் வந்து சயின்டிஸ்ட் நம்மகிட்ட ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நம்மளும் அப்படியே க கண் கொட்டாமல் கேட்டுருக்கோம் இது வந்து இப்போ என்னமோ என்னமோ சொன்னார் ஒருத்தர் என்ன என்னமோ ஒன்று வந்திருக்கான் ஸ்ட்ரீ என்னமோ சொன்னார் இப்போ எல்லாம் ஆட்டம் தேறி மாதிரி ஸ்ட்ரிங் தேறியது ஒன்று வந்துருக்கு சயின்ஸில் நானும் கூர்ந்து காது இதெல்லாம் வச்சுட்டு மனசெல்லாம் சரி பண்ணிட்டு கேட்குறேன் புரிய மாட்டேங்குது ஆனால் விடாமல் கேட்டுக்கணும் நம்ம என்ன காரணம்னா நம்மகிட்ட பிரதிபந்தம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி இல்லை அதனால அது பிரதிபந்தம் இருக்குது ஆனால் விடாமல் அவர் சொன்னது அந்த ஸ்ட்ரிங் தியரியை வந்து யோசிச்சு எல்லாமே ஒட்டவட்டமாக இருக்கான் அப்படி ஒரு தியரி சயின்ஸில் வந்துருக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை சொல்கிற போது நமக்கு ஒன்றும் அதை வந்து அவங்க சொல்கிறது வந்து புரியல அது வந்து இது இது இதுக்குள்ளே என்ன நடக்கிறதுங்கிறான் வெளிச்சம் வந்து இங்கே தெரியும் இங்க தெரியும் இதுக்குள்ள என்ன தெரியும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சயின்ஸ் விசாரம் பண்றது அது எப்படி இருக்கும் நல்லா விசாரம் பண்றது எல்லாம் நீங்களாம் படிச்சவங்கலாம் இருப்பீங்க அதுல அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஆகும்னா நமக்கு முதல்ல அதுல மனசு செல்றது இல்லை அது என்னவோ சொல்றது சப்தந்தான் காதல விழுறதே தவிர சைனா பாஷை பேசுனா எப்படி இருக்கும் கடை கடை கடான்னு ஹிந்தியே புரிய மாட்டேங்கிறது அப்புறம் வந்து கேட்டுருக்கோம் வா சப்தம் தான் கேட்கிறதே வருது கேவல சப்தம் தான் தெரியுது அர்த்தமே புரிக்கலையே சப்தம் சப்தம் ஸ்புரிக்கிறது அர்த்தம் ஸ்புரிக்கிறதே இல்லை அது மாதிரி இங்கேயும் குரு சொல் இப்போ நான் சொல்கிற போது உங்களுக்கு புரியறது அதாவது அறிவையும் அறியாமையையும் அறிவது ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற போது இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா இல்லை சுவாமிஜி இப்போ நீங்கள் சொல்ற இந்த சயின்ஸ் கதை எங்களுக்கும் புரியலன்னா சொல்லுவீங்களா அது பரவாயில்ல அதாவது வேற ஏதோ விஷயம் ஆப்ஜெக்ட் இது அதுல சூக் புரியாம போகலாம் இது வந்து எனக்கு அது புரியலைங்கிறதும் புரியுறதுங்கிறதும் புரியறது புரிஞ்சிருக்குங்கிறதும் புரியுறது புரியலேங்கிறதும் புரியறது அப்படிங்கறது புரியறதோ அப்படின்னு கேட்டா புரியறதுனா அதுக்கு பேர் தான்ப்பா ஆத்ம ஜானம்னு பேரு அதுக்கு பேர் தான் பிரம்ம ஜானம்ங்கறது பேரு இது எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கா இல்லையா எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கு அதைத்தான் நாம் வந்து ஆத்மா ஆத்மானு ஆத்துமா இல்லை ஆ இத்துமா இல்லை சத்துமா மாதிரி ஆ இத்மா அது மாதிரி ஆத்மா இதுக்கு பேர் தான் ஆத்மான பேரு சைத்தன்யம்னு பேரு பிரம்மன்னு பேரு இதைத்தான் சொல்லிகிட்டே இருக்கும் பௌன பண்ணிண்டிருக்கிறார்கள் நாங்களும் திரும்ப திரும்ப இதையே சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கோம் தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமருவர் கற்றறிந்தார் வள்ளுவர் நாம சந்தோஷமா சொல்றதை பார்த்து ஜனங்களும் சந்தோஷப்படுறதை பார்த்தா இன்னும் படிச்சு நல்லா சொல்லணும்னு தோணுமா வள்ளுவர் சொல்றார் இன்னும் படிக்கணும் இன்னும் நல்லா சொல்லணும்னு தோணுமா தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு கற்றறிந்தார் காமொருவர் எதுக்கு கற்றறிந்தார் காமருவர் எதுக்கு மேலும் கற்பதற்கு காமருவர் மேலும் மேலும் கற்று விளக்கி சொல்லுவதற்கு அவர்கள் விரும்புவார்கள் நல்லதுதானே இல்ல ஏக்கை எத்தனை ஒரே நேரத்துல இது பண்றது இப்ப சமீபத்துல சுவாமிஜியோட குரு பூர்ணிமா டாக் பரமார்த்தான் சுவாமிஜியோட நீங்க கேட்டிருக்கலாம் அதுல ஒரு விஷயத்தை அழகா சொல்ற இது ஒரு காலத்துலையோ ஒரு இடத்துலையோ அடையிறது கிடையாது ஒரு காலம் நிறைய விஷயம் இருக்கு நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் இங்கே கங்கோத்ரி இருக்குது பக்கத்தில் கங்கோத்ரி வந்து கங்கோத்ரி பத்தாயிரம் அடி உயரத்தில் இருக்குது மே மாதமே போனீங்கன்னா அங்கே வந்து ஸ்வட்டர் இல்லாமல் குறைஞ்சது ரெண்டு மூணு ஸ்வட்டராது போடணும் கையெல்லாம் க்ளவுஸ் எல்லாம் போடணும் அப்படி போட்டால் தான் அந்த இடத்துல நம்ம அதுவும் பகல்லையாக சமாளிக்கலாம் கொஞ்சம் ராத்திரி மகா குளிராக இருக்கும் தாங்க முடியாது அப்போ வந்து நான் வந்து மே மாதம் நானும் சுவாமியெல்லாம் போயிருந்தோம் மே மாதம் நாங்கள் அங்கே போயிருந்தோம் நாங்கள் முதல்ல இங்கே வந்து கேள்விப்பட்டிருக்கோம் கங்கோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் பார்க்காம இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கங்கோத்ரின்னு ஒரு இடம் இருக்குது அந்த கங்கோத்ரிங்கிற இடம் ரொம்ப குளிராக இருக்கும் அங்கே பகீரதன் வந்து தபஸ் பண்ண இடம் அங்கே தான் கங்கா வந்து முதல் ஸ்தானம் கங்கா பகீரதனுக்கு கோயில் இருக்குது அதுக்கு மேலே கோமுக்கு இருக்குன்னெலாம் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த ஞானம் என்ன ஞானம் கண்ட ஞானமாக காணாத ஞானமாக பார்த்தவங்களுக்கு கண்ட ஞானம் பார்க்காதவங்களுக்கு காணாத ஞானம் அது பரோட்ச ஜானம் நீங்கள் அந்த பரோட்ச ஞானத்தை வந்து அபரோட்சமாக்கணும்னா என்ன பண்ணணும்னா நேராக அங்கே போகணும் அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடம் உங்களுக்கு அப்ப வந்து கங்கோத்ரிய பத்தின ஞானம் அபரோக்ஷானம் ஆயிடும் அதாவது நீங்க இங்க இருக்கிற போது கங்கோதரிய பத்தின ஞானம் என்னது பரோட்ச ஜானம் கங்கோதரிக்கு போனவுடனே அது அபரோக்ஷம் இது தேசத்தின் அடிப்படையில் பரோக்ஷம் அபரோக்ஷம் இடத்தின் அடிப்படையில் பரோக்ஷம் அபரோக் அப்புறம் அந்த கங்கோதரியில ஒரு சுவாமி இருக்கார் நாங்கள் போயிருந்தோம் அந்த கங்கோ இல்லை நாங்களாம் சேர்ந்தால் போனோம் அதில் கங்கோத்ரிக்கு அந்த ஒரு சுவாமி இருக்கார் அவர் சொன்னார் நான் வந்து குளிர்காலத்துலையும் இங்கே தான் இருப்பேன் வருஷம் முழுக்க இங்கே தான் இருப்பேன் நான் போகவே மாட்டேன் நான் இங்கேயே தான் இருப்பேன் நமக்கு மே மாதமே விரைக்கிது தாங்க முடியல இவர் வந்து அங்கேனா குளிர் குளிர் நடு குளிர் அதிக குளிர் கோல்டு கோல்டர் கோல்டஸ்ட் அதுதான் அப்படி இருக்கிற ஊர் அது அவர் சொல்கிறார் குளிர்காலத்தை பற்றி வர்ணிக்கிறார் கொஞ்சம் குளிர்காலத்தை பற்றி சொல்லுங்கலே அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறார் குளிர்காலத்தில் வந்து என் ஒரு பத்து அடிக்கு ரூமுக்கு வெளியில் பனி அதிகமாக இருக்கும் என் கதவையே திறக்க முடியாது நான் ரூமுக்குள்ளேயே இருப்பேன் இங்கே நெருப்பெல்லாம் போட்டுப்பேன் ஒரு ஒரு சின்ன கதவு காமிச்சார் அந்த கதவு எட்டி பார்த்தா கங்கை ஒரு கயிறை போட்டால் அந்த அவர் சொல்கிறார் குளிர்காலத்துலேயும் கங்கை ஓடும் கஷ்டம் இல்லை அங்கேயும் ஃப்ரீஸ் ஆகிடாது அந்த தண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை எடுத்து வச்சுப்பேன் விறகு கட்டையெல்லாம் உள்ள நிறைய ஊரே கட்டையாக தான் இருக்குது ரூ முழுக்க கட்டையாக வச்சுருக்கேன் அதை போட்டு நெருப்பு போட்டு உள்ளே பார்த்து ஜமமோ தியானமோ பண்ணின்ட்டு இருப்பேன் வரு முன்னூற்றஞ்சி நாள் நான் இந்த இடத்த விட்டு பிரிகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சங்கராச்சாரியர் பக்தர் ஒரு பெரிய சங்கராச்சாரியர் சிலையிலாம் வச்சுருக்கார் அவங்க அந்த மகாத்மாவை பார்த்தோம் இந்த இந்த குளிர்கால ஜானம் கங்கோத்ரியை பற்றின குளிர்கால ஜானம் எங்களுக்கு இப்போவும் நாங்கள் கண்டிப்பாக போக மாட்டோம் ஆகினால் கங்கோத்ரியனுடைய குளிர்கால ஜானம் பரோட்ச ஜஞானமாக பரோட்ச ஜானமான்னு கேட்டால் பரோட்ச ஜஞானம்தான் அதை அனுபவிக்கலை அது அனுபவிக்கலை அனுபவிக்க போகிறதும் இல்லை வேண்டியதும் இல்லை ஆகையினால் கங்கையினுடைய அந்த கங்கோத்ரியனுடைய குளிர்கால ஞானம் வந்து பரோட்ச ஜானம் அது காலத்த காலத்தின் அடிப்படையில் அது பரோட்ச ஜானம் கா அந்த அங்கேயே இருந்தோம்னா காலத்தின் அடிப்படையில் அது அபரோக் தேசத்த காலத்த பரோக்ஷம் தேசத்த காலத்த அபரோக்ஷம் ஆத்மா எந்த தேசத்துல இருக்கு எந்த காலத்துல இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றது என்ன சொல்றது ஆத்மா ரிஷிகேசத்தில் இருக்கார் இப்போ நான் இருக்கேன் நான் இருக்கேங்கிறது வந்து வேற எங்கேயோ இருந்துட்டு இதை பார்க்குறேன்னா இங்கே இருந்துட்டே இருக்கேன் இந்த தேசத்துலேயே இருக்கேன் இப்போவே இருக்கேன் இந்த காலத்திலே இருக்கேன் அதில் ஆத்மா வந்து தேசத்தகா காலத்த அபரோக்ஷமாக தான் இருக்கேன் இது பரோட்சமே கிடையாது அதான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் உபதேசம் பண்ணுறதெல்லாம் பரோட்ச ஞானம் அது அபரோட்ச ஜானம் வர்றதுக்கு என்ன ஆகுமோ ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க போதே பரோ அபரோஷ ஞானம்தான் ஆனால் பிரதிபந்த சகித அபரோட்ச ஞானம் புரியுது ஆனால் மனசில் நிறைய ஆசைகளை சுமந்துட்டுருக்கும் சுவாமி நீங்கள் பாட்டுக்கு ஆசையே அற்றது பிரம்மம் பூர்ணம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த ஆப்த காமசிய காஸ்பிருகா இல்லை நிறைய விஷயங்கள் எல்லாம் சாஸ்திரங்கள் எல்லாம் எத்தனை தான் கொட்டேஷன்லாம் கொடுத்தாலும் விஷயம் புரிஞ்சாலும் கூட விஷயம் புரியறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பிரச்சனையே கிடையாது விஷயம் புரிஞ்சு போச்சு அந்த கரணம் ஒரே பிரச்சனையோடு இருக்கு அது வந்து அடங்கவே மாட்டேங்குது அதனால என்னென்னா அதை பண்ணணும் இதை பண்ணணும் தோன்றிக் கொண்டே இருக்குன்னா அதையும் கூட சாஸ்திரம் ஒத்துநடுத்து பண்ண உன் பிராரம்படையணும்னு பண்ணாது இது அடைய அதாவது திரும்பவும் என்னன்னா நான் வந்து ஞானம் வந்து ஞானத்தை பெறணும்னு பண்ணாரு ஞானத்தில் உறுதியாக இருக்கணும்னு சாதனை பண்ண சொல்லுவோம் தப்பு இல்லை ஆனால் அதில் தாற்பயம் கூட என்னன்னா பிரதிபந்த நிவிற்த்தேவ தாற்பயம் ஞானப் பிராப்தவுன்ன தாற்பயம் ஞானத்தை அடைகிறதுல நமக்கு தாத்பரியல தான் ஞானம் அடைஞ்சாச்சு அறிவையும் அறியாமையும் எது அறிகிறதோ அதுதான் தத்துவம்னு புரிஞ்சுட்டாச்சு அப்புறம் புரிஞ்சுறதுக்கு பிறகு அதில் என்னத்தை புரிஞ்சுக்கிறது இது கண்ணா அடினா இன்னும் தெளிவாக புரியணும்னா ரெண்டு கண்ணாடி மாட்டிக்க சொல்ல வேண்டிதான் இது இது தெளிவாக புரிய இது தெளிவாக புரியறதுக்கு என்ன இருக்கு இதில் ஆனால் இது அப்படி இல்லை நான்கிறத நான் தப்பாகவே ரொம்ப வருஷமாக புரிஞ்சுனுட்டேன் சரியா புரிஞ்சுகிறதுக்கு பிறகும் கூட தெளிவாக சொல்ல குரு சாஸ்திர உபதேசம்லாம் தெளிவாக சொன்னாலும் கூட என் மனசோட சஞ்சலம் இன்னும் அடங்கலைன்னு அதுக்குத்தான் யோகியதையோட படிக்கணும்னு சொல்றது யோகியதையோட படித்தா சரின்னு விவேக வைராக்கியங்களோட படிச்சுட்டான்னு வச்சுங்களேன் சரி புரிஞ்சு போயிடுதுன்னு முடிஞ்சு போய்டும் ஆனால் விவேக வைராக்கியத்தில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது இப்படி இப்படி அறவுறையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதனால சம்பத்தின்னு சொல்லிட்டு சம்பத்தினா நல்லா பூர்ணமாக இருக்கணும்னு அர்த்தம் சாதன சதுஷ்டைய சம்பத்தி சம்பத்தினா நல்லா ரிச்சாக இருக்கணும்னு அர்த்தம் அது எதுவும் ரிச்சாக இருக்க மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் வைர அப்பப்போ கோபப்படுவோம் நம்ம சமத மாதிகளில் தகராறு கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அது போறதுக்கு தானாவே போகும் ஞானத்துல நம்ம பாட்டு வேதாந்தம் படிச்சுட்டு அப்படியே உட்காந்து அப்படிதான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படியோ தெரியாது மேலும் விளக்கம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வோமவதுவா திணாமூர பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியூர்ணஸ் பூர்ணமாதாஜபூர்ணமேவிஷியா்ஷா ஓ